அத்தியாயம் ஆறு மாதவிடாய் அல்லாஹ் கூறுகின்றான் நபியே மாதவிடாய் பற்றியும் உம்மிடம் விளவுகிறார்கள் கூறுவீராக அது ஒரு உபாதையான தீட்டாகும் ஆகவே மாதவிடாயின் போது பெண்களை மட்டும் விலகியிருங்கள் அவர்கள் தூய்மையாகும் அவர்களை அணுகாதீர்கள் அவர்கள் தூய்மை அடைந்த பின் அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டு அதன்படி அவர்களிடம் செல்லுங்கள் பாவங்களை விட்டு மீள்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான் தூய்மையானவர்களையும் நேசிக்கிறான் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி இருபத்தி இரண்டாவது மாதவிடா என்ற மாதவிடா என்பது ஆதமுடைய பெண் மக்கள் மீது அல்லாஹ விதித்த உண்டாகும் என நபி சொல்லாஹு அலிஹம் அவர்கள் கூறினார்கள் மாதவிடா என்பது இசரவேல் சமூகத்தினரிடமிருந்துதான் முதன் முதலாக ஆரம்பமானது என சிலர் கூறுகின்றனர் ஆனால் எல்லா பெண்களுக்கும் ஏற்பட்ட ஒன்றுதான் மாதவிடா என நபிசல்லாஹு அலிகவ செல்லம் அவர்களுடைய போதனைகள் பொதுவாகவே கூறுகின்றன